பிரம்மதேவனாக இப்படி நரசிம்மராக நாராயணராக பாஸ்கரனாக அக்னியாக இவரேதான் இருக்கார் ஏஷகி தேவா இவரேதான் இத்தனை ரூபமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு கடவுளை நினைக்கிறதுக்கு பல ரூபங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது ஆக வஸ்து ஒண்ணுதான் தேவா பிருத்திவி ஜனயன் தேவ ஒரே தேவன்தான் ஆனா அந்த பல ரூபங்கள்ல தியானம் பண்ணி மனச நன்றாக வச்சுக்கணும் எப்பொழுதுமே மனச நல்ல வழியில வச்சுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி பிரார்த்தனைகள் ரூபங்கள்லாம் உபதேசம் பண்ணப்படுது இப்ப அடுத்தபடிய ஒரு மந்திரம் என்னன்னு கேட்டா ஸ்நானம் பண்றதுக்கு அந்த காலத்து வாழ்க்கை எப்படி பலத்து வாழ்க்கை ரொம்ப அமைதியான வாழ்க்கை வேகமில்லாத வாழ்க்கை விவேகமான வாழ்க்கை அவிவேகம்னு சொல்லவிடாது கஷ்டமா இருக்கும் இப்ப வேகமில்லாத வாழ்க்கை ஆகையினால எல்லாரும் வந்து அந்தந்த தர்மங்களையெல்லாம் அவரவர்கள் அனுஷ்டிக்க கூடிய ஒரு வாழ்க்கை முறையாக இருந்திருக்கிறது அதனால என்ன பண்றான் அருகம்புல்லாம் ஸ்நானத்துக்கு முன்னால அருகம்புல்லாம் பார்க்கிறான் பார்த்து நமஸ்காரம் பண்றான் தூட்டுக்கிறான் அருகம்புல எல்லாம் கையில கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க அப்புறம் மண்ணையும் கொஞ்சம் கையில எடுத்துட்டு அதுக்கெல்லாம் மந்திரம் சொல்லி தலையில வச்சுண்டு ஸ்நானம் பண்றது அந்த மந்திரங்கள்லாம் வருது இதுக்கெல்லாம் அபிமந்திரணம் அதாவது தூர்வாபி மந்திர மந்திராக அப்புறம் மிருத்திகாபிமந்திரன மந்திர தூர்வாபிமரண அபிமந்திரண மந்திராகன்னா எதை தொட்டானா அது மந்திரோபுத்தமா சுத்தம் பண்றது சாதாரணமா நீங்க பார்க்கலாம் வாத்தியார் வந்து சொல்லுவார் ஓம் ஓம் ஓம் தொடுங்கோம்பர் அபிமந்திரம் அன்னத்தை அபிமந்திரம் அபிமந்திரம் பண்றதுன்னு சொன்னா என்னன்னு கேட்ட அது நம்முடைய உள்ளத்துக்கு அமைதியை கொடுக்க வேண்டும் ஒரு பிரார்த்தனை எதை தொட்டாலும் அப்படி எந்த காரியத்தை பண்ணாலும் அபிமந்திரணம் பண்ணாம பண்றது கிடையாது இதெல்லாம் அபிமந்திரன மந்திரா மந்திரிக்கிறதுங்கிற பாருங்க மந்திரிக்கிறது மந்திரிக்கிறதுனா என்னதுன்னா மந்திரிக்கிறதுங்கிறது அததுக்குள்ள மந்திரங்களை சொல்லி அதை சுத்தப்படுத்துறது மந்திரிக்கிறதுனா அவர் நமக்கு முன்னாடி வந்து மந்திரம் ஏதோ ஏதோ ஒரு சாதனத்தை வச்சுருந்து வேப்பனையோ வஸ்திரத்தையோ விபூதியையோ வச்சுன்னு ஏதோ ஒரு இதை மந்திரங்கள்லாம் சொல்ற அதை வச்ச நமக்கு சரியா போயிடுறது அப்ப அந்த மந்திரிக்கிறதுங்கிறது இந்த அர்த்தத்திலாம் சொல்றது அபிமந்திரணம் பண்றது அதனால நமக்கு காலம் வருது ராத்திரி வரைக்கும் மந்திரிக்கிறது தான் வேலை மந்திரிக்கிறது தான் வேலை அதனால மந்திரிக்கிறதுனா என்ன அர்த்தம் மந்திரத்தை சொல்றது மண் த்ரம் சொல்றதுனால மந்திரம்னு சொல்றோம் இந்த திரம்ங்கிற தாத்துவுக்கு எப்பவுமே காப்பாத்துறதுன்னு அர்த்தம் பத்த நாத்து திராயத்தேத்தி பாத்திரம்னு தான் இருக்கு பா இருக்கு பாத்ரம் இருக்கு என்ன அர்த்தம்னா கீழே விழாம எது காப்பாத்துறதும் அது பேர் பாத்திரம் பத்தனாத்து திராயத்தை பாத்திரம் ஸ்ரவணாத்து திராயத்தேத்தி ஸ்ரோத்ரம் அதனால நயனாத்து திராயத்தை நேத்திரம் நம்மளை சரியான வழி கொண்டு போறது விளையாட்டி போய் இடிச்சு செவத்துல செவத்துல இடிச்சுக்காம சரியா பாதையில போகும்படி பண்றது கண்ணுதானே அதனால அப்படி அதனால அது காப்பாற்றுறதாம் எதெடுத்தாலும் அதுக்கு ஒரு திரம்ங்கிறது ஒண்ணு போட்டுவிட்ட ஒரு சபிக்ஸ் இது அத போட்டுட்டா அதுக்கு இந்த அர்த்தம் வந்துடும் அப்புறம் சாஸ்தி உபதிசதி திராய தேதி சாஸ்திரம் இல்ல இந்த திரம் திரம்னு வரும் எங்க பார்த்தாலும் பவித்ரம் பூ பிளஸ்திரம் பவித்ரம் சுத்தப்படுத்துற சாதனம்னு பேரு விளக்கமாறு கூட சொல்லலாம் பவித்ரம்னு தப்பே கிடையாது நான் இது பெருக்கிறத நம்ம வந்து இப்பொழுதுக்குரிய மந்திரங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது தத்த சிரசி மிருத்திக்கையாசா தூர்வாம் தாரையிட்டு தூர்வாபி மந்திரம் மண்ணோட அருகம்புல்ல தலையில வச்சுக்கிறதுக்காக அபிமந்திரம் பண்ண வேண்டிய மந்திரங்கள் இப்பொழுது சொல்லப்படுகிறது वर्णिच्रपरमा द्रव्य उ नमक, नमक नन्मये द्रव्य्रव्य सहस्रेशु परमा ஆயிரக்கணக்கான ஆயிரம் எண்ணற்ற திரவியங்கள் இருக்கு வாழ்க்கைக்கு உபயோகம் பண்றது எத்தனையோ பொருள் நம்ம வாழ்க்கைக்கு பரம உபயோகமா இருக்கு அதுல சிறந்த உபயோகம் உள்ளதான் இந்த தூர்வா தூர்வான்னு சொன்ன அருகம்பில் அது கூட ஒரு அர்த்தம் எங்கேயோ சொல்றாரு தூர்வா இத்தி ஹினஸ்தி பாத்தகம் தூர்வாங்கிறார் துர்ங்கிற வார்த்தைக்கு துர்வி அப்படின்னு இலக்கணம் தான் சொல்றாரு ஹிம்சாயம் அதாவது நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் போக்குறதுன்னு அர்த்தம் அருகம்புல் கஷ்டங்களை எல்லாம் போக்குறது அப்ப அது எப்படி இருக்குன்னா சஹஸிர பரமா சஹசிர பரமான்னா சஹஸ்ரேஷு பரமா திரவியம் பரமம் திரவியம் அல்ல இந்த ஸ்திரீலிங்கமா இருக்கிறதுனால துர்வான்னு போட்டு பரமான்னு போட்டுருக்கு இல்லை எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கு அதுல இது ரொம்ப வசந்த வஸ்து இந்த அருகம்பல் சொல்லுவா தங்கத்தை காட்டிலும் உயர்ந்தது தர்பேம்பா தர்பை இருக்கே இன்னும் கொஞ்சம் நான் கழிச்சு என்ன பண்ணுவானோ தெரியாது கண்டுபிடிப்பானோ தெரியாது ஆக என்னால இந்த தர்பை இருக்கே சொல்லுவா எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுல இதெல்லாம் கதையா சொன்னா பெரியவாழ்லாம் அதாவது ரிஷிகள்னா பரமேஸ்வரனை பார்க்க போனானா பரமேஸ்வரன் வந்து என்ன பண்ணானா எல்லாருக்கும் தங்கமாக கொடுத்தானான் இந்த தங்கத்தை வாங்கிட்டு வந்தானான் தங்கக்கரையில பார்த்தாலும் ஏ தர்புதமா முளைச்சு கிடந்துதான் தங்கத்தை தூக்கி எரிஞ்சுட்டு தர்பைலாம் நெருக்கி வந்துட்டு வளாம் என்று வேதம் வந்து தர்பயை பத்தி விசேஷமா நிறைய சொல்றது தர்பய வச்சிருந்து தர்பைல நிறைய ரகம் வேலை இருக்கு அதெல்லாம் விசேஷமா சொல்றது புல்லு இந்த மாதிரி இதெல்லாம் இந்த காலத்துல எல்லாம் ஒன்று ஒன்றா விசேஷமாக இதெல்லாம் மதிப்பு உள்ளதுன்னு சொல்கிறா இப்போ ஆனால் இந்த அருகம்புல்ல வந்து அவ்வளோ ஸ்ரத்தா பக்தியோட அதை பார்த்து சொல்றது தேவி தேவின்னா எனக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பேன் நீ எனக்கு நல்ல அறிவை கொடுப்பே நீ தேவி சதமூலா இந்த வேர் இருக்க அதை தமிழை வாழ்த்துவான் ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரோடி நீ வீர் வாழ்க தமிழ் அருகுபோல் வேரோடி சதமூலான்னா எண்ணற்ற வேர்கள்னு அர்த்தம் இந்த இடத்துல சதம்னா நிஜமா நூறுன்னு அர்த்தம் இல்லை அசங்கியா சப்தான் விட்டார் வித்யாரண்யர் என்ன எண்ணற்ற வேர்கள் இருக்கு ஒன்னொண்ணும் திரும்ப திரும்ப வருது சதமூலா சதாங்குரா துஸ்வப்ன நாசினி இந்த கெட்ட சொனம் எல்லாம் வராதான் துஸ்வப்ன நாசினி ராத்திரி படுக்கிற போது சுலோகம் சொல்றதும் உண்டு நிறைய இருக்கு இப்ப கூட புக்கெல்லாம் போடுறேன் இங்க கொண்டு வரல நான் அன்றாட வாழ்க்கையில் அமைதி தரும் ஸ்லோகங்கள் அதனால வந்து யாரெல்லாம் எந்தெந்தா நினைச்சுண்டா நசியுர்குரியாப விஷபீதி அசத் கிரகார்த்திம் வியாதி நாசயித்துமே ஜெகதாம் அதீஷி விபூதி வப்பா இந்த காலத்துலாம் துஸ்வப்ன நாசினி மே சர்வம் பாபம் ஹூ தூர்வாராசி இந்த அருகம்புல் எல்லாத்தையும் போக்குறது இப்ப அருகம்புல் ஜூஸ் சாப்பிடுறவா நிறைய பேர் இருக்கு இந்த மெட்ராஸ் பீச்ல காலம்பரம் பார்த்தேன்னா காலம்பறை இதை சொல்லி சாப்பிட வேண்டிதான் சஹசிர பரமாதேவி சதமூலா சதாங்குலா ரெண்டு ரூபா கொடுத்தா கிடைக்கும் ஜூஸா புழிஞ்சு குடிச்சுடலாம் ஆனா சும்மா சம்பிரதாயத்துக்கு வச்சுக்கிறதா இது வச்சு தேய்க்கிற மாதிரி எல்லாம் சொல்லல அருகம்புல்ல தலையில் வச்சுக்கிறது அவ்வளோதான் எருக்கலையை வச்சுக்கிறோம் இல்லையா இந்த ரகசப்தமி இன்னைக்கு அது மாதிரி ஆனால் இதெல்லாம் பண்ணுறவாழை எல்லாம் பார்த்துருக்கேன் தினம் பண்ணுறவாழை காலம்புல எழுந்தவுடனே அவளுக்கு தான் வேலை இந்த சௌச்ச நிர்ணயத்தில் என்னெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கோம் இதெல்லாம் காவேரி கரையில் இருக்கணும் எங்கேயாவது காவேரி கரையில் கிராமத்தில் இருக்கணும் அவளுக்கு தான் இதெல்லாம் லாய்கு இங்கே இதெல்லாம் வந்து அப்படிலாம் இருந்ததா அப்படின்னு சொல்லி அது வேணா வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருக்கலாமே தவிர நம்ம இப்படி இதில் அது லைஃப்பில் சேர்ந்து வாழ்க்கையோடு சேர்ந்துருக்கு நமக்கு இது வந்து இப்போ இன்ஃபர்மேஷன் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு ஒன்றும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போறது இல்லை பண்ண முடியாது தெரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளவுதான் அங்கே வாழ்க்கையோட இணைஞ்ச விஷயம் இது நல்லா சர்வமே சர்வம் பாபம் ஹரத்து அதனால சர்வகம் ஹரத்துமே பாபம் மே சர்வம் பாபம் த்து அப்படின்னு ரீஅரேஞ்ச் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து இப்படி வருமா இருந்து முளைக்கணும் ஒவ்வொரு இப்படி இப்படி முளைக்கிறது அதுல முளைக்கிறது அதுக்குள்ள இருந்து இன்னொன்னு முளைக்கிறது ஒவ்வொரு பருவத்தையும் பர்வம்னா என்ன இந்த கரும்புல கணுங்கிறமோ இல்லையா ஒரு ஒரு கணுனையும் மேல மேல பருஷகா பருஷகானா ஒவ்வொரு கணவுக்கும் கணுவுக்கும் மேல வளர்ந்துட்டே சுத்தி சுத்தி வளர்ந்துட்டே போறதுன்னு அர்த்தம் அதுக்குள்ள கணு அதுக்குள்ள இது அதுக்குள்ள வந்துட்டே இருக்கான் பருஷப் பருஷப் பரி ஏவானோ தூர்வை எப்படி நீ வளர்றையோ அப்படி என் ஃபேமிலி வளரணுமா அர்த்தம் கடைசியில இவ வந்து நாமே குழந்தை நமக்கேன்னு குழந்தைங்கிறான் அப்படி இருக்கிற காலத்துல போய் சொல்றேன் குழந்தைன்னு போட ஆரம்பிச்சிட்டோம் அப்ப அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு இருக்கு இங்க ஆனா அதிகமா பெத்து நிறைய உருவா தரையான் இந்த ஊர்ல என்ன சொல்றது இவாளுக்கு கூட இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு காண்டி பருஷ் பரி தனு விஸ்தாரே நன்றாக என்னுடைய குடும்பத்தை வளர்த்து அதியாடி அநேக பிரகாரை பிரதனு நல்ல புத்திரன் பௌத்ரன் தௌஹித்ரன் அதாவது பொண்ணு பொண்ணோட குழந்தைகள் எ பார்த்தாலும் ஒரு சார்த்தம்னா நூத்தம்பது சில பேர் அந்த கிச்சன்ல இருந்து அப்படியே தோசை பறக்கும் இப்படி இப்படி பறக்கும் எத்தனை தரம் எடுத்து போடுறது மாமி உட்கார்ந்துருப்பா எனக்கு வேதம் சொல்லி கொடுத்த குருவோட மூத்த பையனுக்கு பதினேழு குழந்தைகள் மா உட் எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை அழகா வரும் அது ரூ மேல இப்படி இருக்கும் இண்டுக்கி இப்படிதான் இருக்கும் அவன் இப்படிதான் நீட்டுவான் சஹசிர இதான் வந்து சொன்னா வித்தியம் இந்த காலத்துக்கு அதெல்லாம் எடுபடாது ரெலவெண்டா தோணாது ஆனா வேதத்துல அது சொல்லி இருக்கு அதனால நல்ல கிளைகள்லாம் இருக்கணும் சஹசிரேன சதேனச்ச ஏதாவது ஒண்ணு தெரியுது தர்மமா வாழ்ந்தா எத்தனை பேர் இருந்தாலும் கஷ்டம் இல்லைன்னு தெரியுது அதர்மமா வாழ்ந்தா ரெண்டு ஒருத்தர் எழுதுறா எங்களுக்கு எங்க ஆத்துல நானும் எங்க ஆத்துக்காரனும் ஒரு குழந்தை இருக்கும் எங்க மூணு பேருக்குள்ள அமைதி நிலவ வேண்டும் சுவாமி பிரார்த்தனை பண்ணணும்னா எப்படி இருக்கு இருக்கிறதே ஆத்துல மூணே மெம்பரான் ஆனா வந்து அமைதி நிலவ வேண்டும் என்று சுவாமி நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும்னா அத்தனை பேர் இருந்த போதே அமைதியா இருந்திருக்கேன் அதனால இதெல்லாம் வந்து தர்மத்தில சார்ந்து இருக்கிற போது கஷ்டம் இல்லை ஏவானோ தூர்வே பிரதனு சஹஸ்ரேன சத்தேன ச இப்படியே எப்படி அருகம்பொருள் வந்து அப்படியே விருத்தி ஆயிட்டு போறதோ அப்படி எங்களுடைய தர்மமான வம்சமானது தர்மத்திலேயே விரத்தி ஆயிட்டு போகணும்னு பிரார்த்தனை யா சதேன யா சதேன பிரதனோஷி சஹசிரேன விரோகசி மூணே இருக்குதான் पस्यास्ते देवीष्टके नी शन प्रतनोशी, प्रतनोशी न नूत कणका सहस्रेण प्ररोहसी सहस्रेण विरोहसी सहस्रेण विरोहसीना ஆயிரக்கணக்கா எண்ணற்ற அளவுல நீ வளர்ந்துட்டே போற அதனாலதான் வந்து காட்டில் அருகு புகுந்து எடுத்தும்பான் விவசாயி அருகு வந்து எடுத்தோம்னா அந்த அருகம்புல் எல்லாத்தையும் சாப்பிடணும் அதனால அருகம்புல் அங்கங்க வெட்டிகிட்டே இருப்பான் அருகம்புல் வளரக்கூடாதுன்னு சொல்லி தென்னை மரத்து கடியில ரொம்ப அருகம்புல் போயிடுச்சுன்னா தென்னை மரத்துக்கு தண்ணி போகாது அத்தனையும் இது சாப்பிட்டுடும் ஆக என்னால என்ன பண்றது அருகு அருகு ஓடாமல் பார்த்துப்போம் காடு முழுக்க அருகா போச்சும்பான் அருகா போயிடுதுன்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னால்தான் விவசாயம் பண்றது ரொம்ப கஷ்டமா ஆயிடும் அதுவும் உள்ள எடுக்க முடியாது அது உள்ள வேறு அவ்வளவு ஆழமா போயிடும் அது அது எத்தனை பிடிங்கினாலும் போகவும் போகாது அதனால அருகு போகாம பார்த்துப்பா சில இடங்கள் ஆஹேன பிரதனோஷி சஹசிரேன விரோஹசி தசியா தேவி இஷ்டகே அவயம் கவிஷா விதேம இஷ்டகேன்னு சொன்னா எங்களுக்கு இஷ்டத்தை எல்லாம் கொடுக்கறவன் இஷ்டம் கரோத்தி இது இஷ்டக்கா செங்கலுக்கு இஷ்டகான்னு பேரு செங்களுக்கும் இஷ்டகான் தான் பேரு ஆனா இந்த இடத்துல வந்து அருகம்புல வந்து இஷ்டகம்னு சொல்றோம் இஷ்டக்கேங்கிறது அருகம்புள்ள பார்த்து சொல்றது எங்களுக்கு இஷ்டமானதெல்லாம் கொடுக்கிறவள் உன்ன நாங்கள்லாம் பிரார்த்தனை பண்றோம் அந்த காலத்துல கோயில்னு தனியா போய் பிரார்த்தனைங்கிறது இல்லேன்னு தெரியுது காலம்பரத்துல இருந்து ராத்திரி வரைக்கும் ஒன்னொன்று தேவதைகள் எல்லாம் நினச்சிட்டே இருக்க வேண்டிதான் நிறைய பார்த்திருக்கேன் எப்ப பார்த்தாலும் ஒரு மாமா வந்து இப்ப பார்த்தாலும் பஞ்சபாத்திரம் கையமா சுத்தே இருப்பார் ஜலபாத்திரம் இல்லாத பிராமணனை பாக்காதே வாட்டர் பாட்டிலோட சுத்தின் ஜலபாத்திரம் ஆனும் எங்க பார்த்தாலும் அங்க உள்ள வந்த உடனே என்ன ஒண்ணுவா தெரியுமா பாசல்ல கால உள்ள வந்து உட்கார்ந்த உடனே கிழங்க பார்த்து ஒரு ஆச்சமணம் பண்ணி ரெண்டு தினம் ஆச்சரமம் பண்ணி பிராணாயம் பண்ணிட்டு என்ன சௌக்கியமான்னு கேப்பா அப்புறம் அப்படித்தான் பேசுவான் உடனே பேச மாட்டேன் வந்தவுடனே வந்தோடனே வாங்குவோம் சொல்லி வாசலில் ஜலமெல்லாம் கொடுத்து காலெல்லாம் அலம்பிட்டு அவர் உள்ளே ஒருவர் வந்து உட்காந்துப்பார் உட்காந்தவுடனே எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுவார் அதுக்குள்ளே அவர் ஆச்சமரம் பண்ணி பிராணாயமெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஜபமெல்லாம் பண்ணிவிட்டு ஆத்திரையெல்லாம் சோக்கியமாக அப்புறம் அப்புறம் தான் கேட்குறது அப்போ அவ்வளவு ஒரு சீலம் அந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படி வச்சுக்கிறது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் என்னமே நம்மளால் ஃபாலோவாக பண்ண முடியும் தெரிஞ்சு வச்சுக்க போகிறோம் அவ்வளோதான் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் நல்ல அதனால எனக்கு தெரியறது அதனால வந்து ஒரு ஒரு மாமா இருப்பார் ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் எத்தனை ஆச்சமணம் பண்ணுவாரோ பகவானுக்கு தான் தெரியும் நின்ண்டே இருப்பார் ஆனால் அவருக்கு அபரிமிதமான சக்தி இருந்ததையும் கண்ணால் பார்த்தேன் அந்த அனுஷ்டானத்தினால் அவருக்கு கிடைச்ச பலத்தையும் பார்த்தேன் கண்ணால் ரெண்டையும் பார்த்தேன் ஒன்னு எதா இருந்தாலும் சரி சும்மாவே இருக்க மாட்டேன் எப்ப பார்த்தாலும் வேதம் சொல்லுவார் இல்லாட்டி அனுஷ்டானத்தில் இருப்பார் இதையே தான் திரும்ப இருப்பார் அதெல்லாம் பெரிய கதை யா சத்தேன பிரதனோஷி சஹசிரேன விரோகசி தசியா தே தேவி தே தேவியே எனக்கு அறிவை கொடுக்கற தேவின்னா அறிவை கொடுக்கிறவள்னு அர்த்தம் தேவஹானா அறிவை கொடுக்கிறவன் அர்த்தம் திவ் பிரகாசனே ஞானேன்னு அர்த்தம் தேவனே தேவியே பகவானே பகவதியே சொல்றாள் இல்லையா எல்லாத்துக்கும் அர்த்தம் என்னன்னா கடைசியில பார்த்தா ஞானத்தை தான் சொல்றது பகவான்ங்கிறது ஆறு குணங்களை சொல்றது தேவன் தேவிங்கறத எதை குறிக்கிறதுனா ஞானஸ்வரூபம் உனக்கு நாங்கள்லாம் ஹோமன் என்ன பண்ணுவோம் விதேவ ஹவிஷா வய நாங்கள் வந்து ஹோமம் பண்ற காலத்துல உனக்காகவும் ஒரு ஆகுதி கொடுப்போம் ஆகையினால உன்னை நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அருகம்புல்ல கையில வச்சுன்னு சொல்றோம் இனி மிருத்திகா சூக்தம் இப்ப சொன்ன இந்த மூணு இருக்கும் என்ன சூக்தம் தூர்வா சூக்தம் அருகம்புல்ல பத்திர சூக்தம் சூக்தம்னா ஸ்தோத்திரம் சுஷ்டு உக்தம் சூக்தம் நன்றாக சொல்லப்படுவது அதனால சூக்தம் அர்த்தம் ரிக்வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்கியங்களும் எல்லா பெரும்பாலும் ஆயிரக்கணக்கான கடவுளை குறிச்ச ஸ்தோத்திரங்கள் அர்த்தம் நன்றாக சொல்லுவது அப்படின்னு அர்த்தம் நன்றாக புகழ்ந்து பேசுவது இனி ஒரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு இருக்கு ஒருவருக்கு வந்து கொஞ்சம் மீட்டர் பெருசு மகா பங்கி இதெல்லாம் மிருத்திகா சூத்தம்னு பேர் மண்ணை பத்தின சூத்தம் அதனால மண்ணெல்லாம் அந்த காலத்தில் எடுத்து சலிச்செல்லாம் கூட வச்சுட்டு இருப்பான் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இருப்பாள் இன்னும் கூட சௌஜம் எல்லாம் மிருத்திகையில தான் பண்ணுறா காஞ்சியில எல்லாம் பார்த்தேன் என்றைக்கு கூட பார்த்தேன் அந்த மிருத்திகா சௌஜம்னே பேர் அது நிறைய உருண்டை உருண்டைய அவர் தான் உருட்டி வைப்பான் இதுக்கு இவ்வளவு அதுக்கு எவ்வளவுன்னு உருட்டி உருட்டி வைப்பான் அந்த கணக்கு இப்படி தான் அவர் எடுத்துப்பாத அதெல்லாம் ஒரு முறை இருக்குது அஸ்வகிராந்தே ரதக் கிராந்தே விஷ்ணு கிராந்தே வசுந்தரா வசுந்தரானா பூமி வசூனு வசூன்னு சொன்னா எத்தனையோ செல்வங்களை எல்லாம் தரிக்கிறதாம் பசுன்னு சொன்னாலே செல்வம்னு அர்த்தம் பசுன்னு சொன்னாலே செல்வம் என்னெல்லாம் இருக்கு பெட்ரோல் இருக்கு பூமிக்குள்ள என்னெல்லாம் இருக்கு ரத்தனங்கள்லாம் இருக்கு மார்பிள் இருக்கு இப்ப கண்டுபிடிச்சிருக்கான் நான் சேட்டலைட்ல அது பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு அது இப்படியே உள்ளுக்குள்ள பரவின்னு இருக்கு ஒரிசா ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கோல்டா டைமன் ஒரிசால இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கோல்டு டைமன் வந்து இது வந்து அமெரிக்கா சேட்டலைட் படம் பிடிச்சு இந்தியா சேட்டலைட் பிடிக்கப்படாதுன்னு நிர்பந்தம் பண்றான் தெரியப்படாதுன்னு சொல்லி இப்படி எல்லாம் சொல்லிக்கிற சத்தியமோ தெரியாது இதெல்லாம் தகவல்கள் கேட்டது ஸ்ருதம் அதனால இருக்கான் அப்படி அதே மாதிரி குஜராத் சைடு எல்லாம் கேஸ் இருக்கான் கீழே அது வந்து உலகம் முழுக்க சப்ளை பண்ணலாம் அவ்வளவு தூரத்துக்கு எரிவாயும் இருக்கான் அப்படி தகவல்கள் வந்து அதனால என்ன இருக்கட்டும் என்ன வசூன்னா அந்த பூமியின் கடையில் இவ்வளவு செல்வங்கள் இருக்குங்கிறது என்ன போட்டாலும் சொல்ல பொன் விளையிற பூமியும்பா பொன் விளையற பூமியும்பா எதை போட்டாலும் விளையிறதுப்பா அப்படின்பா இப்ப இந்த காட்டாமணக்குன்னு ஒரு செடி போட ஆரம்பிச்சுட்டா எங்க பக்கத்துல எல்லாம் ரொம்ப ரூபா நிறைய கிடைக்கிறது அதுக்கு காட்டாமணக்கு செடி அன்னைக்கு இந்த பத்திரிகையில் கூட எழுதியிருந்தா அதை பத்தி காட்டாமணக்கு செடி எதுக்கு சொல்றேன் வசூன செல்வம் அர்த்தம் வசூனு தரதி அந்த அர்த்தத்துல சொல்றது ஆஹ் வசுந்தரா இந்த வசுந்தரா என்னன்னா எப்படி சுத்தமாயிருக்குன்னா குதிரை ஓடி ஓடி ஓடி இந்த அஸ்வகிராந்தே குதிரை ஓடி மண் தூய்மையா இருக்கும் அதனால சொல்றா எந்த இடத்துல எல்லாம் மண் எடுக்கணும்னு சொல்லி விதியெல்லாம் இருக்கு ஆசிரமத்துல வந்து இந்த பூஜை பண்ணினான் இந்த பாலிகை போடுறதுக்கு முன்னாடி மண் எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு பூஜை பண்ணான் கீழே அப்படியே பூமாதேவி ரூபம் வரைஞ்சு விட்டான் மண்ணிலேயே வரைஞ்சு அதுக்கு ரொம்ப நேரம் பூஜை பண்ணான் எல்லாம் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அந்த பூஜை பண்ணி அந்த பூமாதேவிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி பாலெண்ண அதெல்லாம் அபிஷேகங்கள்லாம் பண்ணி பூமிக்கு பூமியிலயே வடிவங்கள் எல்லாம் உண்டு பண்ணி அப்புறம் அந்த பூமாதேவிக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அந்த சாஸ்திரப்படி மந்திரப்படி பூமாதேவியோட வயிற்லேருந்து அந்த ரூபத்திலேருந்து வயிற்றுலேருந்து மண்ணை எடுத்து எடுத்து வச்சா எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதுக்குள்ள திரும்பவும் அபிஷேகம் அதுக்குள்ள திரும்பவும் தானியங்கள் எல்லாம் போட்டுட்டு நல்லா மழை பெய்யணும் நல்லா பயிர் விளையணும் அப்படின்னு சொல்லி பிரேயர் அந்த மண்ண எடுத்து வந்துதான் பாலியல் போட்ட அரச மரத்தடி மண்ணு ஆலமரத்தடி மண்ணு அப்புறம் வந்து குதிரை நடந்த மண்ணு பெரியவா மகான்கள் நடந்த பாதத்தோட மண்ணு இப்படி இத்தனை மண்ணெல்லாம் சேகரிப்பா சேகரிச்சு அந்த மண்ணெல்லாம் கொண்டு வந்து அதை சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி அது மண்ணை போடுவான் இங்க என்ன சொல்றதுன்னா அஸ்வகிராந்தே கிராஸ் பண்ணி அர்த்தம் இந்த வந்து இது போச்சுப்பா குதிரை போச்சு இந்த வழிய குதிரை கா குளம்படி பட்டு மண்ணு தூய்மையா இருக்கு அதெல்லாம் அஸ்வகிராந்தே ரஜக்ராந்தே போச்சு தேரோடு பட்டு பட்டு மண்ணு புனிதமாயிருக்கு அஸ்வகிராந்தே ரஜக்ராந்தே விஷ்ணு கிராந்தே திருவிக்ரமாவதாரத்துல மகாவிஷ்ணு வந்து கால கீழே மேல வச்சதுனால விஷ்ணுவினுடைய பாதம் பட்டது விஷ்ணு கிராந்தே வசுந்தரா இந்த மண்ணை எடுத்து நான் தலையில வச்சுக்க போறேன் பதே பதே மாம் ரக்ஷஸ்வ ரஷஸ்வமாம் பதே பதே என்ன ஒவ்வொரு கணமும் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரார்த்தனை எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுப்பா இந்த பூமி தாயின அக்ரிகல்ச்சரை பேஸ்ட் பண்ண லைஃப் தானே ஆக என்னால பூமிர் தரணி லோக தாரிணி உலகத்தையெல்லாம் நீ தாங்குகிறாய் தரணி எல்லாவற்றையும் தாங்குகிறாய் தரித்ரிணி காமதேனு தரி பிரணய பிரீணயித்ரி காமதேனு எப்படி வேண்டியதெல்லாம் கொடுத்து நமக்கு அனுகிரகம் பண்றதோ அது மாதிரி பூமா தேவியும் நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுகிரகம் பண்ணுகிறாள் தரணி நிறைய பேர் மெட்ராஸ்ல எல்லாம் பணம் சம்பாதிக்கிறவா கூட பூமி தான் வாங்கி போடுற அந்த பகம் எல்லாம் ஒரே முந்திரி இருக்கு முந்திரி எங்கெல்லாம் எது வருமோ அதெல்லாம் வந்து ஜலம் குறைவா இருந்தா அந்த கஷேத்திரத்துல என்ன வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பயிர் பண்ற ஆஹ் தாரயத்திரி சசியானாம் தாரயித்திரி செடிகள்லாம் வருகிறது லோக எல்லா உயிர்களையும் இந்த பூமி தான் தாங்குகிறது அதனாலதான் சமுத்திர வசனே தேவி பர்வத்தம்சம் நமஸ்காரம் பண்றோம் மகாவிஷ்ணு பத்னியூமா வச்சிருக்கோம் நமோ நமதனாச்சனை பண்றோம் ஆணி அப்புறம் என்னபாஹுனா கிருஷ்ணேனா உதத்தா அசி அந்த வராக அவதாரம் இருக்கும் இல்லையோ அந்த கதை இதனாலதான் இது வந்து கில பாகமா போயிடுது சங்கராச்சாரியெல்லாம் வியாக்கியானம் பண்ண விட்டு அதனால மூணு பிரச்சினத்துக்கு மாத்திரம் வியாக்கியானம் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் பண்ணல வித்யாரண்ய சுவாமியில இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்க இதுல தெரியுது எல்லா எல்லா பாகமும் கலந்து இருக்குங்கிறதுனால இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணல ஆக மகாவிஷ்ணு கிருஷ்ண சதபாகுனான்னா நூற்று கணக்கான கைகளால கிருஷ்ணேன கிருஷ்ணேனா மகாவிஷ்ணுவினால் உத்ர வராகேன வராக அவதாரத்துல உத்ருதா இந்த கொம்புனால தூக்கி நார் சொல்றாள் இல்லையா பூமி வந்து சுருட்டி பாயா வச்சு போயிட்டான் அந்த கதையெல்லாம் இருக்கும் இல்ல ஆஹ் என்னால பூமியே எடுத்தா அப்பேற்படாத இந்த எல்லாம் புராண கதைகளை எல்லாம் நினைவுபடுத்துகிறது தாத்யம் என்னன்னா இறைவன் அருளால் இந்த பூமி சுழன்று கொண்டு இருக்கிறது அவ்வளவுதான் பூமிக்கு அவ்வளவு மதிப்பு ஆக பூமி அவ்வளவு தூரம் பாதுகாக்கணும்னு என்ன இப்ப என்ன சொல்றது இக்கலாஜிக்கல் சொல்றோமே சொல்லிதான் வச்சிருக்கேன் நிறைய இருக்கு நிறைய இருக்கு நான் கூட போய் பேசிட்டு வந்தேன் ஒரு காலேஜில் என்ன கூப்பிட்டு இருந்தேன் வந்து வேத காலத்துல யுக்காலஜி எப்படி இருந்தது அப்படி சொல்லி கேட்டுருந்தேன் அதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வந்தோம் இந்த மாதிரி அத்தரநோயத்தில் இருக்கிற மிருத்திகா சூத்தம் கிணறு எப்படி யூஸ் பண்ணணும் சொல்றதா அத்தரநோயம் கிணறு எல்லாரும் எப்படி உபயோகம் பண்ணணும் செடியெல்லாம் எப்படி பாதுகாக்கணும் எப்படி எந்த காலத்துல அதனாலதான் நம்ம வில்லம் வில்லம் வந்து எப்பவும் பொறிக்கப்படாதும்பா அதுக்குள்ள காலம் அதுக்குள்ள இதுலதான் பொறிக்கணும் சொல்லுவா துளசி பொறிக்கிறதுக்கு காலம் சொல்லுவா இதெல்லாமே இக்காலஜியா சொல்லி நமக்கு தெரியறதுல நமக்கு கண்ணுக்கு நேரம் தெரியாதனால என்ன தீவ பண்ணிடுறோம் உத்ரதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா மிருத்திகே ஹனமே பாபம் என்மையா துஷ்கிருத்தம் கிருத்தம் ஏன்னா சிம்பிள் ஹே மிருத்திகே மண்ணாகிய தேவியே மே பாபம் ன என்னுடைய பாபத்த போக்கு என் மயா துஷ்கிருதம் கிருதம் நான் என்னெல்லாம் பாப்பேன் எந்த ஜென்மாவில என்ன பாவம் பண்ணியிருப்பேன்னு தெரியாது கிருதம் பாபம் மே பாபம் ஹன என்னுடைய பாபத்தை எல்லாம் போக்குவாயாக மிருத்திகே பிரம்ம தத்தாசி பிரம்ம தத்தாசி கடவுளால் நீ படைக்கப்பட்டுள்ளாய் ஓ மண் மண் தேவத்தையே நீ இறைவனால் படைக்கப்பட்டு உள்ளாய் காஷ்யப்பேன அபிமந்திருத்தா காஷ்யப்பர் இந்த பூமி முழுக்க சுத்தினாராம் காஷ்யப்ப மகர்ஷி அதனால காஷ்யப்பர் மந்திரத்தை சொல்லின்றே இந்த தேசம் இந்த பூமி முழுக்க சுத்தி இருக்கார் அல்ல காஷ்யப்பேன அபிமந்த்ருத்தா மிருத்திக்கே தேகிமே புஷ்டி தொய் சர்வம் பிரதிஷ்டிதம் உங்ககிட்டதான் வாழ்க்கையே இருக்கு எங்க எல்லாருடைய வாழ்க்கையும் மண்ணில தான் இருக்கு அத்தனையும் இதுதான் இருக்கு என்ன அண்ணம் வந்து உற்பத்தி ஆறு இதுல மண்ணுலதான் அண்ணம் வந்து அண்ணன் அப்புறம் வாழ்க்கை நடக்கிறது அன்னத்தினாலதான் அதெல்லாம் பூமிக்கு பேரு அண்ணம்னு பேரு சாந்தோஜிய உபனிஷத்து பூமிக்கு அன்னம்னே சொல்றது தேஜோ பண்ணாணி தேஜகான்னு சொன்ன நெருப்பு அப்புனா ஜலம் அண்ணாணினா பூமி இதுல எப்படின்னா இருக்கு அப்புறம் ஒரு ஒரு வேத மந்திரம் களிமண் கரிசல் மண் களிமண் இந்த மண் எல்லாம் வெரைட்டி இருக்கு பாருங்க செம்மண் அதெல்லாம் வர்ணிக்கிறது பண்ணி ஏகப்பட்டது சொல்றது நம்மளால வந்து எல்லையில்லாத விஷயங்கள் நிறைய சொல்லி வச்சிருக்கு நம்மதான் பொறுமையா அதை வாசிக்கணும் அப்ப மிருத்திக்கே தேகிமே புஷ்டி எனக்கு புஷ்டிய கொடு அதனால வந்து அன்னம் வந்து அன்னர் அண்ண ஒரு ஸ்லோகம் ஒரு மந்திரமே உண்டு அன்ன உம் அன்னரசேன பூத்வா அன்ன தத்துவபோதத்துல வருது அன்னரசேன பூத்வா அன்னரசேன விரத்தி பிராப்பிய அன்னரூப பிருத்திவியாம் எத் விலீயத்தை தது அன்னமய கோஷ ஸ்தூல சரீரம் இந்த சரீரத்திலேயே அன்னமயம் இருக்கு இந்த எலும்பெல்லாம் பிருத்திவி தத்துவம் நம்ம உடம்புக்குள்ளேயே பஞ்சபூதம் இருக்கு வயிற்றுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது ஸ்பேஸில் தான் உடம்பே இருக்குது அப்புறம் இதில் வந்து எல்லாம் இருக்குது பாருங்கள் காற்று இல்லைன்னா ஆல் அவுட்டு காற்று இருக்குது அப்புறம் வந்து ஜல தத்துவம் கேட்க வேண்டாம் எல்லாம் நிறைய அப்புறம் வந்து அக்னி தத்துவம் டெம்பரேச்சர் கரெக்டாக இருந்தால் தான் இருக்கும் உடம்புக்கு சூடு தேவைப்படுறது வயிற்றில் வேற ஜாடராக அக்னி அப்புறம் பிருத்திவி தத்துவம் கடினமான தத்துவம் அன்னந்தான் நம்மள எப்படி எல்லாம் பண்றதுல மிருத்திக்கே தேகியமே புஷ்டி எனக்கு நல்ல புஷ்டி அதனாலதான் மண்ணை கெடுத்துடாதேங்கிறான் ஓ இந்த தஞ்சாவூர் சைடு எல்லாம் இந்த இறால் மீன் வைக்க ஆரம்பிச்சான் பிராமணம் தான் ஆரம்பிச்சான் நிறைய காரியங்கள் தஞ்சாவூர் சைடுனா சீக்கிரம் பைசா கிடைக்கிறதுங்கிறதுக்காக இறால் மீன் எல்லாம் வந்து பூமியில போட்டு பூமி கெட்டு போயிடுச்சு பூமியா இன்னும் ஒன்றும் பண்ண முடியல இந்த சைடு எல்லாம் வந்து இந்த லேண்டில் எல்லாம் வந்து ஏன்னா சீக்கிரம் பைசா கிடைக்கிறது குட்டி குட்டி நானே பார்த்தேன் எப்படி இருக்குன்னு டின் டின்னா வருது அதெல்லாம் என்னன்னா இந்த மீனெல்லாம் போட்ட உடனே என்ன ஆயிடுறது கொஞ்ச நாள்ல அந்த பூமி வந்து உப்பு ஜாஸ்தியாகிடுது ஒன்றும் பயிரே பண்ண முடியாது வினா போயிடுது ஆனால் இப்போ நிறுத்திட்டான் அப்புறம் வந்து அது அதோட இதெல்லாம் தெரிய ஆரம்பித்த உடனே நிறுத்திவிட்டாங்க அது அது பண்ணலாமா வேண்டாமா யோசிச்சு தானே பண்ண ஜிரதையா பாதுகாக்கணும் பூமியே இல்ல பூமி மேல அவ்வளவு மதிப்பு வச்சிருக்கோம் நான் பூசூக்தம் இருக்கேர் மகித்மாதரம் இது வந்து நம்ம யஜுர்வேதத்துல இருக்கு ரிக்வேதத்துல இருக்கு அதருணவேதத்துல இருக்கு இதே சாமவேதம் ரிக்வேதம் தான் சாமவேதம் ரிக்வேதத்துக்கு ஸ்வரத்தை கூட்டினா சாமவேதம் இது இதுல நாலு ஸ்வரம் அதுல வந்து ஆறு ஸ்வரம் அவ்வளவுதான் அப்ப எல்லா சூத்தமும் இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப அழகான போர்ஷன் உங்ககிட்டதாம் எல்லாம் நிறைஞ்சிருக்குங்கிற தொயி சர்வம் பிரதிஷ்டிதம் உங்ககிட்டதான் எல்லாமே பிரதிஷ்டையா வாழ்க்கையே உங்ககிட்டதான் இருக்கு அப்படி சொல்லி பூமாதேவிய பிரார்த்தனை பண்றோம் பிரதிஷ்டிதம் எங்க பார்த்தாலும் குழிச்சுட்டே போறோம் இதெல்லாம் சில சுரங்கமா போயிட்டே இருக்குமான்னு சில பேர் கேள்வி வைக்கிறார் கடைசி போய் இங்கயா பாதாள உலகத்துக்கு போய்ட்டு அமெரிக்காவே வந்துடும் போடுறேன் அவ்வளவு தோணும் தோண்டின்னு போற உள்ளுக்குள்ள அவ்வளவு மிஷின் போயிட்டே இருக்கு மிருத்திக்கே பிரதிஷ்டித்தே சர்வம் தன்மே நிர்ணுத மிருத்திக்கு ஆகையினால ஹே மிருத்திக்கே உங்கள்கிட்ட தான் எல்லாம் திரும்ப சொல்றது பிரதிஷ்டிதே சர்வம் உங்ககிட்ட எல்லாமே ஸ்திரமா இருக்கு மே நிரணுத என்னுடைய பாபத்தை எல்லாம் நீ போக்கிடு திரும்ப திரும்ப சொல்றது எதுக்குன்னா இது ரெண்டு விதமான காரணம் ஒன்று கில்ட் போகணுங்கிறதுக்காக நமக்கு எப்பாவது பண்ணியிருந்தா அந்த இருக்கும் இல்லாட்டி நமக்கு தெரியாது இந்த ஜென்மாவில் நம்ம ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம் வேற ஜென்மாவில் இருந்தால் பண்ணி வச்சிருந்து நான் என்ன பண்ணுறது இந்த தர்மசாஸ்திரத்துக்கு பல காரணங்கள் இருக்கு நிறைய சொல்லுவான் ஒண்ணு அதர்மம் பண்ணாம இருக்கிறதுக்காக தர்மசாஸ்திரம் இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா அதாவது நம்ம பாபம் வந்து வேலை சந்தியாவந்தனத்தை யாரும் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கானோ அந்த பாபம் எல்லாம் வேலை செய்யாம பேசாம நின்றுட்டு இருக்குமா புரியுது சொல்ற துரிதானி கர்மானி எல்லாம் நமக்கு நிறைய பாபங்கள்லாம் இருக்கு இந்த ஜென்மாவில நம்ம கொடுக்க வேண்டிய பாபங்கள்லாம் நம்ம தினம் இந்த சந்தியாவந்தன அனுஷ்டானங்கள்லாம் பண்றதுனால என்ன ஆறுதான் அந்த பாபங்கள் எல்லாம் வேலை செய்ய விடாம தடுக்கப்படுறதாம் இத வந்து தைத்திரிய பருஷத்து பாஷ்யத்துல முதல்ல சொல்லி விடுறாரு சங்கராஜர் கர்மானி விகிதானி துரிதக்ஷயார்த்தானி நித்தியானி கர்மானி எப்ப நாம வந்து சந்தியாவந்தனாதிகளை விடுறோமோ அது வேற செய்ய ஆரம்பிச்சுடுவோம் அதனால என்ன ஆயிடுறதுன்னா இந்த அனுஷ்டானங்களே என்ன பண்றதுன்னா நம்ம பாபத்தை வேலை செய்ய விடாம தடுக்கிற சக்தி நித்திய கர்மாக்களுக்கு இருக்கு இன்னொரு கருத்தை என்ன புரிஞ்சுக்கணும் கேட்டா நம்ம மனசுக்கு பாபம் செய்யப்படாதுங்கிற எண்ணத்தை பலப்படுத்திக்க வேண்டி இருக்கு இப்படி சொல்லிக்க சொல்லிக்க என்ன ஆகும்னா பாபம் பண்ற புத்தியே போயிடும் திரும்ப திரும்ப சொல்றதுனால பாபம் பண்ற புத்தி போயிடுங்கிறதுக்காக இந்த அர்த்தத்துல சொல்லப்படுது தயாஹத்தேன பாப்பேன பாபங்கள் அனைத்தும் நீங்கி பரமாம் கத்திம் கச்சாமி கச்சாமி பரமாம் கத்திம் நான் வந்து உயர்ந்த மேலான கத்தியை அடைவே நாக இப்ப மிருத்திகா சுத்தம் முடிஞ்சு போச்சு கஜா ஹத்தேன பாப்பேன கச்சாமி பரமாம் கத்திம் இதெல்லாம் ஸ்நான அங்க பூத்தாக மந்திராக குளிக்கிறதுக்கு முன்னால சொல்ல வேண்டிய மந்திரங்கள் நான் இதெல்லாம் இப்ப சிம்பிள் பண்ணி ஒரு ஸ்லோகமா போட்டுட்டேன் எல்லாரும் படிக்கிற எல்லாரும் பண்ற மாதிரி ஒரு ஸ்லோகமா போட்டு வச்சுட்டோம் எல்லாத்துக்குமே அந்த புஸ்தம் இங்க கொண்டு வரல நான் அந்த ஸ்லோகம் என்னன்னா காலம்பறை எழுந்த உடனே அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்றது குருவுக்கு நமஸ்காரம் பண்றது அப்புறம் வந்து கையை பார்க்கறது கரா கிரே வசதே லட்சுமி அப்புறம் பூமா தேவியை தொட்டு நமஸ்காரம் பண்றது அப்புறம் வந்து மலத்தியாகத்துக்கு மந்திரம் நம்முடைய உடம்புல இருக்கிற மலம் போற மாதிரி மனசுல இருக்கிற மலங்களும் நீங்களும் சொல்லி அதுக்கு ஒரு ஸ்லோகம் மனோமலம் மனுஷியானாம் பரமம் துக்க காரணம் சரீர மலவத் தியாஜியம் சுப்ரயத்ன சர்வதா அப்படி சொல்லி மலத்தியாகத்துக்காக ஒரு ஸ்லோகம் அப்புறம் பல்லு தேய்க்கிறது பல்லு தேய்க்கிற போது ஒன்பது விஷயம் கேக்குறோம் அந்த அந்த காலத்துல வந்து குச்சியை உடைச்சதாலே இது பண்ணுவோம் உடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குச்சிக்கு முன்னாடி நின்றுட்டு பிரார்த்தனை மனஸ்பத்தே ஏ இந்த குச்சி வருதை ஆலங்குச்சி வேப்பங்குச்சி இதெல்லாம் இருக்கு ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி நாலடியாரும் திருக்குறளும் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்போ இந்த குச்சியை என்ன சொல்றோம்னா பிரஜா பசு வசூனிச்ச பிரம்ம பிரஜாஞ்ச மேதாஞ்ச தொன்னோ தேகி வனஸ்பதே ஆயு ஆயுசு குடு பலத்த குடு புகழக் கொடு நல்ல உடம்புல ஒளிய குடு நல்ல குழந்தைகளை கூடு நல்ல செல்வத்தை கூடு கடவுளை பத்தின அறிவு நல்லா கூடு ஞாபக சக்திய நல்லா கூடு அப்படின்னு ஆயுர் பலம் உடம்புக்கு பலத்தை கூடு ஆயுர் பலம் யசோ வர்ச்சக பிரஜா பசு வசூனிச்ச பிரம்ம பிரஜாஞ்ச மேதாஞ்ச தொன்னோ தேகி சொல்லி குச்சி ஓடிக்கணும் நம்ம வந்து பிரஷில் போடுறவோ சொல்லிக்க வேண்டிய போடுறத சொல்லிக்க ஆயிரம் ரூபாய் நம்ம வர்ச்சா ரொம்ப சிம்பிள் சுலபமாக மரபாடம் பண்ணலாம் நீங்க பண்ணி பாருங்க ஒரு பன்னெண்டு நாளைக்கு பண்ணி பாருங்க எப்படி மனசு நல்லா இருக்குன்னு பாருங்க உங்க மைண்ட் வந்து ஆடலாக வர ஆரம்பிச்சிடும் அது என்னத்தையும் இல்லாம நினைச்சுட்டு இருக்காது அப்பதான் நம்ம எதுவும் ஞாபகத்துக்கும் நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படியே இது பண்ணணும் பார்த்துட்டா இருப்பது பல்லுத்தையும் மறந்து போயிடும் அதெல்லாம் இருக்குது கரெக்டாக ஆர்டராக வரும் ஒன்னொன்னா ஒன் பை ஒன்னா வரும் விஷயம் எழுந்த ஒன்னா என்ன பண்ணணும் தெரியும் அதாவது என்ன ஆகிடுறதுன்னா அடுத்தது என்ன பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா மைண்டு நம்ம கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம் அடுத்தது என்ன பண்ணணும் தெரியும் என்ன பண்றதுன்னு தெரியல என்ன பண்ணலாம் டிவி பார்க்கலாமா அப்படிதான் தோணும் அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப மோசமுங்கிற அடுத்தது என்னன்னு நமக்கு தெரியணுமா அது தெரியாதனால்தான் நிறைய கஷ்டம் அதுல இந்த ஜபம் பண்றதோ எது பண்றதோ இருந்தாலும் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னன்னு எனக்கு தெரியணும் ராத்திரி படுக்க போற வரைக்கும் தெரியலன்னு வச்சுக்கோங்க தெரியலன்றதா தெரியணும் முன்னாடியே தெரியணும் அப்பதான் முன்னாடியே ப்ரோக்ராம் போட முடியும் இல்லையா மத்தியானம் என்ன பண்றது ரெண்டு மணிக்கு மேல ஒன்னும் வேலை இல்லையே அப்ப என்ன பண்றது சரி உபநிஷத்தை படிப்போம் அப்படின்னு ஏதோ ஒன்னு ப்ரோக்ராம் போடுறது இது பண்ணுவோம் இல்லாட்டி இருக்கவே இருக்க ராமஜெயம் ஸ்ரீராமஜயம் எழுதுவோம் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போடுறோம் இந்த வேத மந்திரத்தெல்லாம் எல்லாரும் சொல்லவும் முடியாது அதெல்லாம் சிம்பிளாக அதெல்லாம் வச்சிரு பல்லு தேய்க்கிறதுக்கு மந்திரமாச்சா அப்புறம் குளிக்கிறதுக்கு கங்கா சிந்து சரஸ்வதி யமுனா கோதாவரி நர்மதா காவேரி சரையூர் மகேந்திர தனையா சர்மன்மதி வேதிகா க்ஷிப்ரா வேத்ரவதி மகாசுர நதி ஹியாதாச்சயா கண்டக்கி இருக்கிற நதி எல்லாம் சொல்லிவிடுறது இன்னும் நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு ஓனா அதை டெவலப் பண்ணலாம் இல்லாட்டி இருக்கவே இருக்கு கங்கை ச யமுனேச் கோதாவரி சரஸ்வதி நர்மதேசிந்து காவேரி அஸ்மின் ஷவரேஸ்மின் சந்நிதியின் குரு அவ்வளவுதான் சந்நிதியும் குரு எது கையில இருக்கோ இல்லாட்டி நாளேஸ்மின் பைப்ல வந்துடும் சொல்லிட வேண்டியது சன்னிதியும் குரு சந்நிதியும் குரு சொல்லிவிட்டு ஸ்நானம் பண்ண வேண்டியது வரிசையா அப்புறம் வஸ்திரம் கட்டிக்கிறதுக்கு கீதையில சொல்லி வாசாம் சி ஜீர்ணானி யதாவிஹாய நவானி கிருண்ணாதி நரோ பராணி அது மாதிரி எப்படி இந்த சரீரத்துக்கு இது ஆடையா இருக்கோ அப்படி ஜீவாத்மாவுக்கு உடம்பு ஆடையா இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னு கட்டிக்கிறது வஸ்திரத்தை கட்டிக்கிறது அப்புறம் சந்தன வச்சுக்கிற போது அதுக்கெல்லாம் சிம்பிளா அபிபூதிக்கெல்லாம் வச்சிருக்கு மிருத்யுஞ்சய் ருத்ராய நாம போடுறதா இருந்தா வனமாலி கதீஷாங்கி அப்புறம் கடைசியில் குங்குமம் வச்சுக்கிற ஆயுர்தேகி தனம் தேகி வித்யாம்தேகி மகேஸ்வரி சமஸ்தகிலாம் தேகி தேஹி மே பரமேஷ் இதெல்லாம் இது அதுக்கப்புறம் ஜபம் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு யோ தேவஸ் காயத்ரி மாதிரி ஒன்று வச்சிருக்கோமே யோ தேவஸ் சவிதாஸ் இப்படியே படிக்க போற போது என்ன பண்றது வேலை செய்ய ஆரம்பிக்கிற போது என்ன பண்றது வேலையை முடிச்ச உடனே என்ன பண்றது எல்லாத்துக்கும் ஸ்லோகம் போட்டுவிடும் வேலையை முடிச்ச உடனே என்ன பண்றது சாப்பிட்ற போது என்ன பண்றது ஃப்ரீயா இருக்கிற போது என்ன பண்றது ஃப்ரீயா இருக்க விடப்படுது வேலை கொடுத்துட்டு இருக்கிற போதே இது எங்கெல்லாம சுத்துறது அப்ப சும்மா விட்டா என்ன என்ன பண்ணுவது அப்புறம் ராத்திரி படுக்க போற வரைக்கும் இப்படியே நம்ம பெரியவாழ்லாம் ரொட்டீன வச்சிருந்துருக்காஸ்திரம் சொல்லிவிட்டேன் நம்ம தேசத்துல எல்லாம் வந்து தர்மத்துலதான் நமக்கு சுகம் மத்த தேசத்துல எல்லாம் வந்து ஏதோ கொஞ்சம் ரூபா சேர்ந்த உடனே ஊரை சுத்தி பாக்கணும் தாத்தாவன் பாட்டியும் சேர்ந்து ஒரு கேரவன் எடுத்துட்டு தீர்த்த யாத்திர போயிடுவான் யாத்திரை போகிறது இந்த மற்ற தேசத்துலலாம் அப்படித்தானே அவளுக்குலாம் தெரியும் அவளுக்குலாம் நம்மளை மாதிரி இதெல்லாம் கிடையாது அந்த பழக்கங்கள்லாம் கிடையாது கேதார்நாத்துக்கு போகிறது அமர்நாத்துக்கு போகிறது எல்லாம் வாழ்க்கையோடு சேர்ந்து காசிக்கு போகணும் ராமேஸ்வரத்துக்கு போகணும் இது வாழ்க்கையோட லட்சியம் ராமேஸ்வரத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு ராமேஸ்வரம் மண்ணை எடுத்துட்டு ராமேஸ்வரம் கோடி தீர்த்தத்தை எடுத்துட்டு காசிக்கு போய் விஸ்வநாத சுவாமிக்கு கோடி தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணி அந்த மண்ணை அங்கே இருக்கிற கஞ்சையில் கரைச்சு அந்த மண்ணை எடுத்துட்டு இங்கே வந்து இங்க வந்து பழைய பணியும் அபிஷேகம் பண்ணி விட்டு ஆத்துல கொண்டு போய் சமாராசனை பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டா தான் இது வாழ்க்கையோட இணைஞ்சது நம்ம லட்சியமா போயிடுது அங்கெல்லாம் அது போக பிரதானமா இருக்கிறதுனால ஒன்றும் தெரியாது ஆக நமக்கு வந்து இந்த புண்ணியம் பண்றதுங்கிறது நம்ம புண்ணியத்துலதான் நமக்கு ஆனந்தம் புண்ணியம் பண்றதுல ஆனந்தம் நிறைய புண்ணிய கர்மா பண்ற மகாரூத்னம் நமக்கு ஆனந்தம் இல்லையா அதெல்லாம் புண்ணிய கர்மாவில் நமக்கு ஆனந்தம் அதுல நம்ம வந்து கர்த்தத்வத்தையே ரசிக்கிறோம் கர்த்தத்துவத்தையே ரசிக்கிறோம் போக்திருத்தத்தை ரசிக்கல கர்த்தத்வத்தையே ரசிக்கிறோம் பகவான் நமக்கு தனம் கொடுத்தா என்ன பண்றோம் தர்மார்த்தம் சங்கராஜர் தனம் தர்மார்த்தம் மத்திய செகண்டரி தான் நமக்கு இல்ல முக்கியமா தர்மத்துக்காகத்தான் அதெல்லாம் வச்சிருக்கேன் தர்ம ஜீவனம் வாழ்க்கையே அற வாழ்க்கை அதனாலதான் வள்ளுவர் சொன்னார் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் உங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு முடிஞ்ச வரைக்கும் புண்ணியம் பண்ணுங்கிறார் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் வந்து அவ்வளவு மகிமை இருக்குது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை மற்றெல்லாம் புறத்தன்னா மற்றதெல்லாம் அர்த்த காமமெல்லாம் இருக்கு அதெல்லாம் புறத்த புகழும் இல்லைன்னு பிற ஆழி அரிதுங்கிறதுக்கு பரிமேலகர் சொல்றார் பிற என்பது பொருள் இன்பமா பிற என்பது பொருள் இன்பம் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் பிற ஆழி நீந்தல் அரிதுன்னா பிற ஆழி என்பது எதை குறிக்கிறதுனா பொருள் இன்பமாகிய கடலை குறிக்கிறது தர்மமாகிய கடவுளை சார் சார்ந்திருப்பவனுக்கு பொருள் இன்பத்தை வந்து சமாளிச்சுள்ளான்னு அர்த்தம் நம்ம வீட்டு விவகாரங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் சமாளிச்சு ஏன்னா நம்மகிட்ட தர்மம் இருக்கு அதனால தர்மம் நம்மளை காப்பாற்றும் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா தர்மையேவ ஹதோஹந்தி அது நிறைய பேர் தெரியாது தர்மையேவ ஹதோ ஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதாஹா தர்மத்தை கொல்றவனை தர்மம் கொண்டுடுவான் தர்மத்தை காப்பாற்றுறவனை தர்மம் காப்பாற்றுவான் தர்மையேவ ஹதோ ஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படி சொல்லியிருக்கு அடுத்த மந்திரத்துக்கு நம்ம போறோம் இனி இந்திரனை பிரார்த்தனை பண்றோம் இந்திரனை ப்ரஹஸ்பதிய எல்லா தேவதைகளையும் பிரார்த்தனை பண்ண காலம்பறை இத்தனை சுவாமிய கூப்பிட்டா எல்லாருக்கும் பாருங்க வேரோட புடுங்கிறான்பா வேற என்ன பண்றது அது சொல்லுங்க அப்படின்னா விஷஸ்பத்திருமோ வசீ வேந்திர்புரேத்து நிதயங்குவஸ் நூஷ அரிஷ்டேமிமே நம்ம எல்லாரும் பயப்பட்டு இருக்கோம் வாழ்க்கையில என்ன ஆயிட போறதோ அப்படின்னு பயம் இருக்கான் சொல்ற ஹே இந்திரதா பயாமகே எதன் காரணத்தினால் எந்த காரணத்தினால் நான் பயத்தை உடையவனாக இருக்கிறேனோ சோமினி போபியா சொல்றா பாருங்க அந்த போபியா இந்த போபியாங்கிற ஆகையனால நிறைய அதெல்லாம் மனசுல வச்சிருந்தாலே சொல்லியிருக்கு ஆக என்னால பயாமகே ஹே இந்திரா பயாமகே நிறைய நான் அண்மை ஜாஸ்தி சொல்றதில்லை சொருக்கமா அப்படி சொல்லிட்டு போயிட்டுருவேன் இல்லாட்டி அதால ஆரம்பிச்சா ரொம்ப பெருசாடும் ஹே பகவானே இந்திர பகவானே எந்த விஷயத்தை குறிச்சு நான் பயப்படுறேனோ இந்த பயத்தை போக்கி அபயம் கிருதி எதை குறித்து நான் பயப்படுகிறேனோ அந்த பயம் அனாவசியமானது நிறைய பேருக்கு தேவையில்லாத ஃபியர்லாம் இருக்கு வந்து ஒருத்தர் சொல்றார் பிள்ளைன்னு கிளம்புறவோ விழுந்துடுமோ என்று தோன்றுறது அப்படின்னா ஏன் அவசியம் நினைக்கிறேன் அது விழுந்தா நல்லது இருக்கிற ஆளுக்கு விழத்தான் அப்படி விடு என்னதுக்கு இப்படி பயப்படுவானு நிறைய பேருக்கு எல்லாம் போதே சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பயம் அது பயத்தை டெவலப் பண்ணி இவ்வா கிட்ட இருக்கிற பயம் இல்ல இன்னொருத்தருக்கு ஏத்தி வேற ஒப்பாத இவ்வாளுக்கு பயம் இருந்தா போறாதா குழந்தை வந்து ஒரு ஒரு ஐந்து நிமிஷம் லேட்டா வந்துட்டா இன்னமும் பண்ணும் போயிருக்குமோ தீவினை அச்சம் அதுக்கு தான் இருக்கார் யாம இருக்க பயம் ஏன் அப்படிங்கிறார் பகவான் அபயம் பிரதிஷ்டே அசசோ பயம் கதோ பதி வைஷே துதர மந்தரம் குருத்தே அத்ததம் பவதி வேதம் எப்படி சொல்லி யாருக்கு பேத புத்தி இருக்கோ அவனுக்கு பயம் இருக்குமா யாருக்கு அத்ததம் பவத்தின்னு உதரமந்தரம் குருத்தே எவனுக்கு வாழ்க்கையில துவைத புத்தி ரொம்ப பலமா இருக்கோ துவைத புத்தி பலமா இருக்கோ பேத புத்தி பலமா இருக்கோ அவனுக்கு பயம் இருக்கும்னு அந்த பயம் இல்லாத கடவுளை வச்சே இவன் பயப்படுறானு இது நிறைய பேர் வேற சொல்றான் பகவான் உன்னை விடமாட்டார் ஞாச்சுக்கோ அப்படின்னா அது அந்த வேதம் பரிகாசம் பண்றது தத்வேவ பயம் விதுஷோ மன்வான் அதாவது பரிகாசம் பண்றது கேள்வி பண்றது ஒரு பெரிய புத்திசாலி கடவுளை நினைச்சே பயப்படுறாரு கடவுள் எப்பவுமே அபயத்தை கொடுக்கிறவர் அவரை குறிச்சு நீ ஏன் பயப்படுற நீ தப்பு பண்ண தண்டனை கொடுப்ப நீ ஒழுங்கா இருந்தா பகவானை குறிச்சு நீ ஏன் பயப்படுறோம் அப்படின்னு அந்த வேத மந்திரம் சொல்லுகிறார் அதனால் இங்க என்ன சொல்லுகிறதுனா நான் பயப்படுறேன் எப்ப பார்த்தாலும் பயந்தாங்குள்ளியா இருக்கேன் நினைச்சதுக்கெல்லாம் பயப்படுறேன் ஏன்னா ஜீவர்களுடைய சுபாவமா ஜீவர்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் ஒரு நாலு சுபாவம் இருக்கு ஒன்னு சாப்பிடறது இன்னொன்னு தூங்குறது இன்னொன்னு இனப்பெருக்கம் செய்யறது நாலாவது அச்சப்படுறது ஆஹா அநித்ரா பஜமை துணஞ்ச சாமானியமே எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கிற குணம் என்னன்னா அது நாயா இருக்கட்டும் கொசுவா இருக்கட்டும் பள்ளியா இருக்கட்டும் எதா இருந்தாலும் சாப்பிடறது தூங்கிறது எனப்பெருக்கஞ்சு ஆகார நித்ரா பய மை சுஞ்ச இன்னொரு உயிரை பார்த்து பயப்படுறது மத்த வேற ஜீவராசியை பார்த்து பயப்படுறது மான் வந்து புரிய கண்டா என்ன பக்கத்திலேயே போய் குலாவும் அதுக்கு பயம் இருக்கு அதோட பீல்டு அதுக்கு பயம் இருக்கு இப்ப நமக்கும் பயம் இருக்கு வந்துவிடப்படாத அப்படி வந்து விடப்படாத இப்படி ஆயிடப்படாது இப்படி போயிடப்படாதே பயமா இருக்கு கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே என்ன எனக்கு பொண்ணும் அப்படியே சோக்கியமா இருக்காளோ இல்லையோ கேக்கற போதே தெரியும் சந்தேகத்தோட கேட்கறாரு நினைக்கிறேன் ரொம்ப அதிகமா எடுத்தது என்ன சோக்கியமா இருக்காளோ இல்லையோ ஆஹ் இருக்கா அப்படின்பா ரொம்ப நல்லா இருக்கா எல்லாரும் கேட்கறா என்னன்னு எனக்கும் புரியல அப்படின்னு பாரு ஊர் நிறைய இருக்க அதனால வாழ்க்கையெல்லாம் பயம் இல்லாத இதெல்லாம் நான் வர்ணிக்க வேண்டியதில்லை நீங்கள்லாம் அதுலயே இருக்கேன் நாங்கள்லாம் சுவாமிகள் ஆனால் நாங்கள் வர்ணிக்க வேண்டியது இல்லை நிறைய பேர் என்னெல்லாம சொல்லுவா சுவாமிஜி அப்படியாக்கும் இப்படி ஆக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னு நிறைய பேர் தெரியாது அதனால நமக்கு சுவாமிகளுக்கே பயத்தை உண்டு பண்ணுவாங்க பாருங்க அவன் வந்துருவான் வந்துடுவான் அவன் அந்த கேள்வி கேட்பான் இந்த கேள்வி கேட்பான் அப்படியா அப்படியாப்பா அப்படின்னு உடனே நம்மளும் என்ன பண்றது பயப்பட வேண்டியதா அதனால வந்து இருக்கவே இருக்கு அந்த வந்து சந்நியாசம் வாங்குற போது ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம் இருக்கு சந்யாசம் வாங்குற போது சன்னியாசம் வாங்குற போது ஜலம் குடிக்கணும் ஜலத்தை எடுத்து குடிக்கணும் அனைத்து உயிர்களுக்கும் நான் அபயத்தை தருகிறேன் அபயம் மற்ற சர்வபூதே சுவா என்னை பார்த்து எந்த ஜீவராசியும் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்னா நான் எப்படி இருப்பேன் புரியுறதில்ல பிற உயிர்களுக்கு அபயப்பிரதானம் தருறோம்னு சொன்னா அப்ப அபயப்பிரதானம் கொடுக்கறவன் பயப்படுவானா பயப்பட்டான் சுவாமிகளா கிடையாது பிற உயிர்களுக்கு அதனுடைய அர்த்தம் என்னென்னா எந்த உயிருக்கு நான் ஹிம்ச பண்ண மாட்டேன்னு அர்த்தம் அபயப்பிரதானம் சன்னியாச ரிச்சுவல்ல ஒரு அங்க இது கையில ஜலம் கொடுத்துருவான் சொல்லும்பா அபயம் மத்தா சர்வபூதேபியா குடிச்சுடும் கூடுதலும் கூடியும்பா அதுல வந்து நான் அபயப்பிரதானம் தரேன் கூட பகவான் சொல்ற யாரால உலகத்துக்கு பயம் இல்லையோ உலகத்தால எவனுக்கு பயம் இல்லையோ அவன்தான் ஞானி யஸ்மா ஹர்ஷா முக்தோயே பிரியான ஸ்லோகம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு எதுக்குலான்னு சொல்றே கேட்டா புரியறதுக்காக சொல்றேன் பயாமஹே நமக்கு பயம் ஜாஸ்தி இருக்கு இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் இருக்க நமக்கு அதனால அபயம் அதனாலதான் எல்லா சுவாமியும் இப்படி வச்சிருக்காரு கைய இந்த கை என்னது வரம் கொடுக்கற கை அதனால இது பேர் வரதஸ்தம்னு பேரு இந்த கை இருக்க பெரும்பாலும் எல்லா சுவாமியும் இப்படிதான் இருக்கும் அநேகமா இப்படிதான் இருக்கும் ரொம்ப அபூர்வமா தான் மாறி இருக்கும் இந்த கை வந்து அபயஹஸ்தம் இந்த கை வந்து வரதஸ்தம் ரெண்டு கையும் பாக்கிறோம் அபய வரதம் அபயம் கிருதி தவ சக்தி தவ தன்ன ஊத்தையே வித்விஷோ விமிருதோ ஜெகி ஊத்தையே ரக்ஷனாய என்னை பாதுகாப்பதற்காக சொன்ன எ எனக்கு உள்ளேயும் புறத்தேயும் இருக்கின்ற என்னுடைய நல்வாழ்க்கைக்கு தார்மீகமான வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கின்ற உள்ளே இருக்கின்ற எதிரிகளையும் புறத்தே இருக்கின்ற எதிரிகளையும் அழிப்பாயாக அந்த சத்ரவகா பாஹ்யசத்ரவகா புறத்துல இருக்கக்கூடிய எதிரிகள் அகத்தில எதிரிகள் இவர்கள் எல்லோரையும் அழிப்பாயாக சக்தி தவதன்ன ஊதையே உன்னை நன்றாக வழிபடுகின்ற என்னை பாதுகாப்பதற்காக நீ வித் விமிருதா ஜெகி எங்களை கஷ்டப்படுத்துறவா வித்விஷான எப்ப பார்த்தால் நம்மளை கண்டா பிடிக்காம என்ன தியா சொல்லிகிட்டே இருக்கிறோம் அது மாத்திரமில்ல நமக்கு உள்ளுக்குள்ளேயும் இருக்கு நிறைய நம்முடைய நம்முடைய தீய எண்ணங்கள் அதனால இது ரெண்டையுமே அந்தர்பகி சத்ரூன் ஜெகி அப்படி சொல்லி ஒரு பிரார்த்தனை அப்புறம் வந்துஹி ஸ்வஸ்தி ததாது இந்த உலகத்துல விசஸ்பதின் பிரஜாபதிஹி ரொம்ப நாளைக்கு எல்லாம் அர்த்தம் சொல்றதில்லை சொல்லாம சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் எல்லாம் ஒன்னொன்னு ஆரம்பிச்ச பரிசாயிடும் விசஸ்பதின்னு சொன்னா பிரஜா நாம் பதிகி மக்களுடைய தலைவனாகி இருக்கிற இந்திர பகவான் ஸ்வஸ்திதா ததாது வித்யாரண்ய சுவாமி சொல்றார் ஈகலோக சௌக்கியத்தை எல்லாம் வசப்படுத்துறவர் எல்லாரையும் தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவர் அப்படின்னு மழையின் தலைவன் இந்த இடத்துல மழைன்னு அர்த்தம் மழையை கொடுக்கிறவ நிறைய மேகங்கள்லாம் இருக்கு அந்த மேகாதிபத்தின்னு அர்த்தம் ரிஷேந்திரா புற என் முன்னாலே எப்பவுமே இருக்கட்டும் நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்றோம் அடிக்கடி என்னது அக்ரத்புஷ்டை பார்ஸ்வத மகாபலவ் ஆகண பூர்ண தன்வானவ் ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணோ இதோட அர்த்தம் நீ தெரியாது ரொம்ப அழகான ஸ்லோகம் எவ்வளவு அழகான பிரேயர் பாருங்க நம்ம எப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்றோங்கிறதுக்கு இது ரொம்ப அழகு ரக்ஷயதாம் ராமலக்ஷ்மணன் ராமனும் லக்ஷ்மணனும் என்ன காப்பாத்தட்டும் எப்படி காப்பாற்றணும்னா முன்னாலே அவ நிக்கணுமா பின்னாலே நிக்கணுமா அக்ரதா ப்ரஷ்டதை நான் முன்னால பாத்துட்டு இருக்கிற போதே ஒருத்த வந்து அடிக்கலாம் பின்னாடி வரலாம் சரி முன்னால பின்னாடிதான் சொன்னேன் சைட்ல என்ன பார்வத்த பார்ஸ்வத ராமலட்சுமணா எங்க நிற்கணும்னா முன்னாடி நிக்கணும் பின்னாடி நிக்கணும் வலதுகை பக்கமும் நிக்கணும் இடதுகை பக்கமும்னா அவது வரைக்கும் வில்ல நீட்டின் இருக்கணுமா ஆ கர்ண பூர்ண தன்வான அந்த வில்ல வந்து இப்படி இழுத்துவான் ஆ கர்ண பூர்ண தன்வானவ் ராமலுமணம் அப்படி நின்னு அந்த ராமலக்மணர்களை என்ன காப்பாத்துட்டோம் வச்சிருப்போம் ராமலக் பாயச ரெடியாயிட்ட ஆக என்னால வருதிமே அதனாலதான் பெரியவாழ்கிட்ட போய் கேட்கறோம் நம்ம ஏன்னா அவ அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்றாளா எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி சத் விஷயங்களே சிந்திக்கிறதுனால என்னன்னா இதெல்லாம் நமக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த அதுதான் பெரிய மரியாதை வச்சுக்கிறோம் நாம் அபயங்கரா பரலோக பலமா நான் இப்ப பரலோகத்துக்கு புது அர்த்தம் வச்சிருக்கேன் புதுசா ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்காது ஓங்காரானந்த சூத்திரந்தான் பரலோகத்துல பலம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா பிற்கால வாழ்க்கை முற்கால வாழ்க்கையில் நம்ம இப்படி டிசிப்ளினா இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில நமக்கு டிசிப்ளினா இருக்கிறது கஷ்டம் கிடையாது ஏன்னா நம்ம நேச்சரா ஆயிடுறது ஆகையினால வாழ்க்கையினுடைய பிற்கால பகுதி ரொம்ப நல்லா இருக்கும் அல்ல ஸ்வஸ்திதா விசஸ்பத்திரா விமிரோ வசி ரிஷேந்திர புறையே துண்திதா அபயங்கரா ஆக இகலோக பலத்தையும் கொடுத்து சு அஸ்தி சு அஸ்தி அதே மாதிரி சு அஸ்தி தானா கொடுக்கிறது நல்லது இருக்கும்படி கொடுக்கட்டும் நல்லதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கும்படி அனுகிரகம் பண்ணுறது स्नान तन प्राथनेहना सह नौ सह वीक